சுந்தன் சுந்தர சந்தான சந்தோ அழகு திருநாடு அதுதான் நம் நாட்டிலே எப்போதும் மழை பெய்யும் பகுதி வேண்டுமா அதுவும் இருக்கிறது நம்ம நாட்டிலே இருக்கிறது சிவபஞ்சை என்று ஒரு அங்கே எப்போ பார்த்தாலும் மழை பெய்து இருக்கும் அது மட்டும் அல்ல மழையே பெங்களை எல்லாம் ஏராளம் அடைய அப்பா எக்க சத்தம் எக்க சத்தம் நமது நாட்டிலே பெரிய பெரிய கவிப்படுவதில் தோன்றியதும் நம் நாட்டில் தான் ஆனால் எ கதைகளும் காயமும் இருந்த போதிலும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கும் காவியம் இரண்டு ஒன்று மகாபாரதம் மற்றொன்று கம்பனின் கவிநிலை வாய்ந்த ராமகாவியம் ராமகாவியத்தை ஏற்றியவர் கம்பன் கம்பன் பிறந்த ஊர் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே கேரளந்தூர் என்னும் ஊரில் பிறந்தார் இந்த மகாபாரதத்தை எழுதியவர் வில்லிபுத்தூர் அழ்வார் மகாபாரதம் இந்த மண்ணாசையினால் அழகிறான் துரியோதனன் மண்ணாசையை மறந்துவிட மறந்துவிட என்பதை வலியுறுத்துவது மகாபாரதத்தினுடைய பொருளடக்கம் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் பெணன் ராவணன் பெண் ஆசையை வெறுத்துவிடு என்பதை வலியுறுத்துவது ராமயணத்தினுடைய பொருளடக்கம் இந்த மகாபாரதத்தை பார்த்து படித்து பார்த்த நமது எட்டைபுரத்து மண்ணிலே பிறந்த புரட்சி கவி பாரதியார் முதல் பகுதியாகிய சூது போர் சர்க்கம் என்ற காவியத்தை நமக்கு பாஞ்சாலி சபதமாக ஏற்றிருக்கிறார் அன்று நம் நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு இருந்தது முன்பு நம் நாடு வெள்ளையருக்கு அடிமைப்பட்டு இருந்த காரணத்தினாலே கௌரவர்களை வெள்ளையர்களாகவும் பாண்டவர்களை இந்தியர்களாகவும் இந்தியர்களாகவும் பாரத மாதாவை பாஞ்சாலியாகவும் குறிப்பிட்டு இயற்றி கைதான் இந்த பஞ்சாலி தவரம் அத்ராபுரம் நகரம் உண்டா இன்பலங்கள் வலுவரங்கு என்று அல்லும் பதிலும் அறுபது நாளையையும் தெரியும் ஆண்டவனையே நினைத்து தியானம் செய்யக்கூடிய பக்திமானும் நிறைய உண்டு சேக்கமாகவே அந்த அசுர்த்தனை உண்டு அதே போன்று போலி பக்தர்களும் நிறைய உண்டு அந்த நன்னகரம் இவ்வளவு சிறப்பு பெறுவதற்கு காரணம் அந்த நாட்டிலே யமுனை நதி தண்ணீர் பாய்ந்து வருகிறது ஒரு நாடே சிறப்பாகவும் செழிப்பாகவும் சோலைவருங்களாகவும் வளம் சிறந்த நாடாக காட்சியளிக்க வேண்டுமான அந்த நாட்டிற்கு அவசியம் என்ன தேவை அந்த அசினா ஒரு நகரத்தை யமுனை நதி தண்ணீர் செழிப்படைய செய்கிறது அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது கருமதனமாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட அழகிருந்தாபுர நகரத்தை யார் அரசு வருகிறார் திருதராஜ் மாமன்னன் வெற்றெடுத்த அருந்த புதல்வனாகப்பட்ட அரவத் மன்னன் சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் சிறப்பாக ஆண்டு வருகிறான் துரியோதனன் துரியோதனன் ஆண்டு வருகின்றடி சபா மண்டபத்திலே யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் திருநாச்சாரியார் விரிவாச்சாரியார் பேசுமா அஸ்வத்தாமன் கருணன் சகுனி சமரதன் அவர் மற்றும் துரியோதவனுடைய அன்பு தம்பிமார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்களும் மந்திரிமார் குடைசோழர் மணிக்கோல் வெளி ஆடம்பரத்துடன் அமர்ந்திருக்கிறான் துரியோதனன் துரியோதன மாமனனுக்கு பக்கத்திலே அமர்ந்து அப்பப்ப தகுந்த சமயத்திலே துரியோதான் தக்க புத்திர்கள அமர்ந்து அழைக்கிறார் சகுனி இந்த துரியோதனைக்கு யாரு அம்மா கூட பிறந்த அருமை மாமன் தாய் மாமன் சகுனி ஆமா அதாவது தலைவாசலுக்கு நாராயங்கி ரொம்ப முக்கியமான பொருள் ஓ தலவாசலுக்கு நாராயங்கி எவ்வளவு அவசியமானதோ அதே போன்று ஒரு மனுஷனுக்கு தாய் மாமன் ரொம்ப முக்கியமான மனுஷன் அப்படிப்பட்ட துரியோதனுக்கு சகுனி மாமன் அம்மா கூட பிறந்த அருமை மாமனாக வந்து வாய்த்திருக்க அருமை மாமன் சகுனி அழைத்தான் துரியோதனன் என்ன சொல்றான் மாமா என்னடா மாமா தொண்ணூத்தி ஒன்பது அம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய மாமர்களுக்கு பக்கத்துறையாகவே நான் இருக்கின்றேன் அப்படி சேரல் சிறப்பு அமர்ந்திருக்கின்ற பொழுது ஏனடா உருடைய மனதிலே நிம்மதியில்லை என்று என்னுடைய முன்னாள் எனக்கு நாடிலிருந்தும் நகரிலிருந்தும் செழிப்பாகவும் குறையாமல் எனக்கு இருந்தும் என்னடா எனக்கு என்ன மாமா பலன் என்னடா மாமா பாண்டவர்கள் பாண்டவர வேடி உயர்ச்சி பாதல் எனக்கு தொண்ணூற்றி ஒன்பது தம்பிமார்கள் என்ன மாமா பலன் வைத்துக் கொண்டு அந்த எல்லா புகழை அனுபவிக்கிறான் கூட பார்க்க முடியல மாமா தருமன் அனுபவிக்கின்ற பவிசையும் பெருமையும் புகழையும் பார்க்கும் போதே என்னால் பொறுக்க முடியவில்லையே மாமா பொறுக்க முடியும் அந்த தருமன் தந்தியர்கள் தோல்வையால் சக்கரவர்த்தியாயிருந்தான் தந்தியர்கள் தோல்வையான் சக்கரவர்த்தியாயிருந்தான் இன்னும் மட்டும் அவர் புகழ் சற்று வறந்து விடுவே தர்மன் நடத்தியு நான் வந்து போயிருந்தேன் அன்று நான் அங்கு சென்றிருந்த மண்டபத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த நான் ஏதோ தருமரு தேவையாக இருக்கின்றோம் என்ற திமிழ்வே தான் ஒரு பெண் என்பதை மறந்து அனைவருக்கும் அச்சையிலே என்னை பார்த்து கைதட்டி திரித்தாளே மாமா என்றால் உனக்கு என்று என்னை அவமானப்படுத்த ஒரு மாமா எனக்கு அசிங்கிற இந்த ரோட்டோட அரசன் ஒரு பார்த்து ஒரு பொம்பிக்க என்னை ஒரு மண்ணுவிட மதிப்பு மரியாதை கொடுக்காமல் அத்தனை பேருக்கு என்னை அவமானப்படுத்தினாலே அந்த பாண்டாலை பாண்டாலையும் பஞ்ச பாண்டாக அனுப்பி வைத்தால் தான் என் மனதை எனக்கு நிம்மதியாக இருக்கும் மாமா பருவகடைய அதுக்கு நீங்க ஒரு நல்ல யோசனை சொல்லணும் மாமா இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவனப்படாத மாமா இருக்கு உன் வீட்டுல இருந்து உன் வீட்டு சாப்பிடறலாம் சாப்பிட்டுதான் ரயில் உள்ள வரவுகளுக்காக என்னென்ன மாமா காரியம் செய்யணும் அதுக்காகவே பக்கத்துல இருக்கா ஒண்ணும் கவலைப்படாதே கண்டிப்பா ஒன்னு ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன் ஒரு வழி பண்ணிட்டு தா போவேன் அதுக்கு தானே உன் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்னும் கவலைப்படாத அதாவது பாம்புக்கு பல்லில் மட்டும் தான் விஷம் கொடுக்கால் வார்த்தையில மட்டும் சொல்லுவா அவனுக்கு நல்ல புத்தி வெட்டணும்னு எதிர்பார்த்து இருக்கான் இந்த மூணு எடுத்துக்காசம் வெறுவாய உள்ளவனுக்கு அவள் கிடைச்சா விடுவானா மறுமாதனே துரியோதனா என்ன மாமா ஆனா உன்னிடா பாண்டிபா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் இன்றவசக்தியை சுகமாக வந்து கொண்டிருக்க கூடிய பாண்டவர்கள் ஐவரையும் விருந்துக்காக அழைத்து வந்து அவர்களோடு மாய சூதாடி நாடு நகர் பொன் பொருள் சொத்து சுகம் அவை அனைத்தையும் கைப்பற்ற வேண்டும் பாண்டாடித்தான் வரையிலே சூதாடி கைக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அங்க நாட்டுக்கு அதிபதி கர்ணன் எழுந்தான் நண்பா துரியோதனா நான் ஒரு பெரிய வீரன் உன் பக்கத்தை அமர்ந்திருக்கும் போது என்ன சூது சூழ்ச்சி ஒரு உயர்வஞ்ச வாண்டவரை கர்ணன் பேச வீர வார்த்தை தகுதி மாமா தான் ஒழித்து நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் உனக்கு ஞாபகம் இல்லை அன்றொரு நாள் மகரமச்சத்தை பார்த்தழைத்து மகரமச்சத்தை வீழ்த்த வேண்டும் மைக்கன் ரோலரைக்காய் என்று வளைத்தவில் அடிபட்டில் பறந்துட்டாய உனக்குர் என்ன ஆனால் அதே சபைக்கு வந்திருந்தாரடா அந்த வடிவத்து ஐவர் வஞ்ச வந்தவரும் வெக்கமாமல்ர்ணா வெண்பேற்று பேசலாமா கர்ணா அந்த சபையில் எழுந்தானடா சிங்கிற்குட்டி அர்ஜுனன் எழுந்து வில்வடைத்து மதரமச்சத்தை வீட்டினானே அவன் தாண்டா என்றான் அமர்ந்தான் சரியப்பா இதெல்லாம் இருக்கட்டும் இப்பவே உன் சந்தை இடத்திற்கு சென்று ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வோம் எங்க அப்பாட்டியும் துரியோதன மன்னன் கண்களத்துக்கு மன்னல் இருக்க மகாராஜா வந்தவன் யாரா மகாராஜா ஓஹோ வந்துட்டியா மகாராஜா வந்த விவரத்தை சீக்கிரம் சொல் உங்கள் மகன் துரியோன சக்கரவர்த்தி எப்படி இருக்கின்றான் தெரியும் உடல் வெளிந்த திரும்ப போல் இருக்கிறார்கள் அப்படியா இதையெல்லாம் விட உனக்கு ஒரு ஆபத்து என்று கேள்விப்பட்ட உன்னை காப்பாற்றுவதற்கு அந்த பாண்டவோட உனக்கு ஒரு ஆபத்து என்று கேள்விப்பட்டது எதற்காக உடன்பறிந்து திரும்பி போல இருக்கின்ற மகாராஜா என்னடா சவரி என்ன சொன்னீர்கள் அந்த பழந்தவர்கள் நமது துரியோட சக்கரவர்த்திக்கு துணைக்கு இருக்கிறார்களா ஆமடா இல்லவே இல்லை மகாராஜா இல்லவே இல்லை அந்த பாண்ட நமதுவர்த்தி மகாராஜா என்னடா உணர்கின்றான் ஐவரும் என் பிள்ளைகளுக்கு துணைக்கு இல்லை ஆமா திணைக்குத்தான் இருக்கிறார்கள் என்கிறாயா ஆமா மகாராஜா என்னடா சொல்ற மகாராஜா என்று தர்ம நடத்தினானே இந்திரபுஷத்திலே ராஜசகை ஆகும் நடத்தினான் அந்த இலவச சக்கரவர்த்தி அழைப்பின் மேல் அவன் வைத்து அவனுக்கு சென்று ஆடு மாடு மேய்த்து வரக்கூடிய மாடோட்டி கண்ணன் இருக்கின்றானே மணிவண்ணன் கண்ணன் அவனுக்கு போய் அங்கே முதல் மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் மகாராஜா கண்ணனுக்கு முதல் மரியாதை கொடுத்திருக்காங்க இது என்ன நியாயம் இது என்ன முதல் எங்கோ காட்டில் ஆடு மாடு வைக்கக்கூடிய மாடோட்டி மணிவண்ணனுக்கு மரியாதை கொடுத்தான் தருமன் முதல்ல கொண்டு வந்து வேலை ஆரம்பிக்கிறேன் தருமனும் துரியோதனும் என்ன உறவு முறை அண்ணன் தம்பி உறவு முறை அண்ணன் தம்பி உறவு முறை ஆமா அண்ணன் தம்பிக்கு மரியாதை செய்வதும் தம்பிக்கு அண்ணன் மரியாதை செய்வதும் இல்லடா என்ன கண்ணனும் தருமனும் உறவு மாமன் வைத்துனர் உறவு முறை முதல் முதல்ல முதல் மரியாதையை மைத்துணனுக்கு தாண்டா கொடுக்கணும் முதல் மரியாதையும் முதல்ல மைத்துணனுக்கு தான் கொடுக்கணும் சரி மகாராஜா இதை கூட சற்று கொஞ்சம் பொறுத்து விடலாம் இன்னைக்கு அதே சபையில் சபையிலே துரியோன சக்கரவர்த்தி வைத்துக் கொண்டு ஐம்பத்தி ஐந்து தேசத்து ராஜாக்களும் ஒரு பெண் பெண் மறந்துவிட்டு ஐந்து பேருக்கு மனைவியாக இருக்கின்றோம் என்ற ஆரவத்தினை துரியோன சக்கரவர்த்தியை பார்த்து கைதட்டை மகாராஜா கைதட்டி சிரித்திருக்கிறார் என் பிள்ளையென்றே என் வீட்டில் வந்து வயிறு வளர்க்கிறாயடா சண்டாளா முதல் குற்றம் துரியோதனுக்கு கொடுக்காமல் கண்ணனுக்கு கொடுத்தார்கள் என்ற ஒரு குற்றத்தை சொன்ன ஆமா இப்ப என்னடா சொன்ன மது ஓ தங்கதி அப்படி இருக்கும் ஒரு ஆசை கொழுந்தன் கீழே பக்கத்திலிருந்து பாத்துகிட்டு இருக்கி சிரிக்காம என்னடா செய்வா அதான் அழகுவா செய்வா மதுனை சிரித்தது ஒரு பெரிய குற்றம் கூறம் எந்த ஒரு குற்றத்தையே கொண்டு வர அட பாவி குடித்து குடித்து மதுவைடிதையில் அவனுக்குறையை மா கீழே வெஞ்சாலை எப்படி குடிச்சிருப்பான்னு உனக்கு தெரியுமா பாண்டிக்கு கண்ட மாமன்ன சொன்ன உட்கார்ந்து கொண்டே இருந்த ஒரு பிள்ளை வைக்கமாக புரியுமா அப்பா பெத்த விளைச்சி செங்கு செய்யும் பேசந்தையை பார்த்தவில்லை எனக்கு என்பார் மண்டல காய்கறி அழுக்கு என்பார் என்ன உங்களுக்கு நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் கொஞ்சமாக இருந்திருந்தால் திறப்பு விழாவிற்கு பாண்டவர்கள் ஐவரையும் வரவழைத்து அவர்களோடு மாயாடி நாடு நகர் பொன் பொருள் சொத்து சுகம் அவை அனைத்தையும் கைப்பற்ற வேண்டும் மகனேஷ் பஞ்ச பாண்டல்கள் அனுப்பி வைத்தால் தான் என் மனது எனக்கு நிம்மதியாக இருக்கு மறுத்தால் உங்கள் முன்னாலேயே என் கழுத்தறு உயிரை விட்டுடுவேன் பிரியோதனன் உத்தரவு கொடுக்கல அப்படின்னா உங்க முன்னாலேயே கழுத்தரசு செத்து போயிடுவேன் என்ன செய்வார் ஒன்றமே செய்ய முடியாது ஒருவர்க்கும் பிள்ளை பாசம் அரசு நீதி இரண்டையும் சிந்தித்து கடையில் வென்றா தான் ஏற்பாடு செய்யுங்கள் மணிமண்டம் கட்ட உத்தரவு கொடுக்கிறேன் மணிமண்டபம் கட்ட உத்தரவு கொடுக்கின்றார் ộtrain neutродkt experiences ிருக்கும் நேரர்கள் அனைவருக்கு வணக்கங்கள் எழுதிருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எழுந்திருங்கள்